முன்னூற்றி எண்பது அணியில்ல அவர்கள் கூறியதாவது என் பாட்டி முளைக்கா நபிசல்லாகும் அலிஹசெல்லம் அவர்களுக்காக உணவை சமைத்து அவர்களை அழைத்தார்கள் நபிசல்லாகும் அலிஹ செல்லம் அவர்கள் சாப்பிட்டு விட்டு எழுந்திருங்கள் உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகிறேன் என்று கூறினார்கள் நான் புழக்கத்தினால் கருத்து போய்விட்ட எங்களுடைய ஒரு பாயை எடுத்து அதில் சிறிது தண்ணீர் தெளித்து விரித்தேன் அப்பாயில் நபி சொல்லாஹும் அலிவசம் அவர்கள் தொழுகைக்காக நின்றார்கள் அவர்களுக்கு பின்னால் நானும் எங்களுடன் வாழும் அனாதையும் நின்றோம் எங்களுக்கு பின்னால் பாட்டி முளைக்காக நிற்குமாறு வரிசைகளை ஒழுங்குபடுத்தினேன் நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் எங்களுடன் இரண்டு ரக்காக தொழுகை நடத்திவிட்டு சென்று விட்டார்கள்